வணக்கம் ஆகஸ்ட் 23 மூன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் மீகோஸ் மூன்று மாநாடு கொச்சின் நகரில் நடைபெறவுள்ளது இரண்டு அந்தராஷ்டிரிய யோகா திவாஸ் மீடியா சம்மான் விருது தகவல் தொடர்பு துறை அமைச்சகத்தால் வழங்கப்படவுள்ளது மூன்று செயற்கை நுண்ணறிவு தேசிய பங்குச்சந்தை சந்தை அறிவு மையம் புதுடில்லியில் திறக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஜே சிபிஓஏ ஒப்பந்தத்தில் இருந்து முழுமையாக விலகுவதாக அறிவித்த நாடு எது இரண்டு யோகா அறிவியல் மாநாடு எங்கு நடைபெறுகிறது மூன்று தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் சங்கம் சார்பில் நாற்பத்தி மூன்றாவது புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறவுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி